أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذيب بثة مباركا وهدى للعالمين فيه آيات بل جنات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من اتطاع إليه سبيلا படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் சலாமும் நமது சூழர் முஹம்மத் சம் அல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாவிய உங்கள் சாவி அறிந்த ஐயாமத்துடைய நாலு வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹை நகரத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுருவனை மாத்திரம் பயந்து தகுவா செய்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகல் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான அல்லாஹுடே நல்லே அல்லாஹுக்கு ஆகலா ரொம்ப நிர்ந்த இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் இந்த உலகம் அந்த அல்லாஹினால் படைக்கப்பட்டது இந்த உலகத்துடைய படைப்பினங்கள் அவரின் மூலமாக படைக்கப்பட்டது இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதை உலகத்துக்கு சொல்வதற்காக இந்த உலகத்திலே தற்காக வேண்டி இந்த உலகத்திலே எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு ஆனா உலகத்தில் தன்னை ஏற்ற அடியாறுகளை அல்லாஹு ஏற்றுக்கொண்ட அல்லாஹுடைய அடியாறுகளை அல்லாஹ் உலகத்திலே படைத்து வைத்திருக்கின்றான் கனிமான் அல்லாஹுடைய நகையார்களே நான் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவினால் காட்டித்தரப்பட்ட அல்லாஹுனால் வழிகாட்டப்பட்ட அமல்கள் நாங்கள் செய்கின்ற கடமைகள்பாதத் என்பது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கின்றேன் முன்னால் மஹலோ காவிய நான் அவனுடைய அடிமை அவன் சொல்வதை நான் செய்வேன் அவன் தடுத்ததை நான் பகிர்ந்து கொள்வேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோம் அது ஐந்து நேர கொள்கைகளாக இருக்கலாம் அந்த ஐந்து நேர தொழுகைகள் எப்படி சொல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு காட்டிக் கொடுத்திருக்கின்றான் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹுக்கு முன்னால் ஒரு அடியான் இபாதத் என்ற அந்த அரபு பதம் அகுர் என்ற அந்த அடிமைத்துவம் அந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரு அடிப்படையான சொல்லிலிருந்துதான் எடுக்கப்படுகிறது கொள்கை ஒரு அறிவாக எங்களுடைய நோன்பு ஒரு அறிவாக எங்களுடைய தக்கார் நாம் செய்கின்ற ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவர் அறுபது வருடமோ எழுபது வருடமோ எண்பது வருடமோ உலகத்தில் வாழும்போது உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவராக ஒரு உலகமும் தனக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கூட அவர் ஒரே ஒரு கடவை செய்ய வேண்டிய கடமையிலான ஹஜ் இந்த ஹஜ்ஜாக இருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் நான் அற்பமானவன் அல்லாஹுக்கு முன்னால் நான் தாழ்ந்தவன் அல்லாஹுக்கு முன்னால் நான் அடிமை என்பதைத்தான் அந்த ஹஜ்ஜும் உணர்த்தி கொண்டிருக்கிறது எனவேட் என்ற அந்த அரபு பதம் நான் அல்லாஹுடைய அடிமை நான் வாழ்வது அல்லாவுக்காக எனது மரணம் அல்லாவுக்காக எனது வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்காக எனது தொழுகை அல்லாவுக்காக என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்வது அதுதான் இந்த உலகத்தில் அல்லாவை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் உலகத்திலே வாழ்வதற்கான அர்த்தம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கான அர்த்தம் தனி மாணவர்களை இந்த உலகத்திலே அல்லாவுக்கு வெறுப்பமான ஒன்று என்ன தெரியுமா ஒரு மனிதன் நான் அல்லாவுடைய அடிமை இந்த உணர்வோடு வாழ்வது அது சக்குவாவை விட உயர்ந்ததாகும் அது இஹ்லாத்தை விட உயர்ந்ததாகும் அது சவக்குளை விட உயர்ந்ததாகும் அது சதக்காவை விட உயர்ந்ததாகும் உள்ளத்தில் அழகுவ சங்கம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாவினால் படைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஆகவும் உயர்ந்தவர்கள் அந்த நபி சொல்லலாகோ அழகி வசந்த அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக உலகத்தில் இருந்து தேசமாக விமானத்தால் கூட செல்ல முடியாத ரொக்கட்களின் மூலமாக பறக்க முடியாத வேகத்தை மிக அவசரமாக அவர்கள் கடந்து ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் நபி அவர்களை அல்லா தண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாவோடு உரையாடுவதற்காக வேண்டி நபி அவர்கள் மேற்கொண்ட பயணம் அந்த பயணம் நபி அவர்களுடைய கண்ணியம் எடுத்துக்காட்டப்படுகின்ற ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு அந்த சம்பவத்தை கூட அல்லாஹ் சொல்கின்ற போதுவாமி சொல்லல்லாது அழகுவ சல்லம் அவர்களை அல்லாஹ் அடிமை என்று சொல்கிறான் சுகாநல்லதி அசுரா தன்னுடைய அடிமையை வானலோகத்திற்கு அழைத்த அல்லாஹ் பிரசுத்தமானவன் அடிமை என்று சொல்கிறான் ஆத்துக்கல்ல அடிமை உலகத்துக்கல்ல அடிமை செல்வத்துக்கல்ல அடிமை மனோ இச்சைக்கல்ல அடிமை உலக வத்துக்களுக்கு அல்ல அடிமை அவர் என்னுடைய அடிமை என்று அல்லா சொல்கிறார் உலகத்திலே ஒரு மனிதன் பெறுகின்ற அந்தத்துக்களில் மிக உயர்ந்தால் என்ற அடிமைத்துவத்தை சொல்லி முகமது அல்ல அழகி வந்த அவர்கள் என்னுடைய அடிமை என்று அல்லாஹ் வரணித்துகின்றனர் نبي نوح عليه السلام عندما أولدتك عن الطبقة مدلعبد الرسول مدلعبد الرسول نبي نوح عليه السلام فنبردك قالاً الله ليتوذي عند ولدتك في سنة والرسول الله إنه سلمران إنه كان عبداً شكوراً نوح அல்லாவுக்கும் நன்றி செலுத்துகின்ற அடிமை ஈசா நகித்தலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரசூலாக நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் கடைசியாக இந்த உலகத்துக்கு வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் அது ஈசா நேகித்தலாம் ஈசா நகிசலாம் அவர்களுடைய தாயார் கணவனுடைய துணையின்றி அல்லாஹுடைய அருளின் பதக்கத்தினால் ஈசா அழைகத்தலாம் அவர்களை குழந்தையாக சுமந்து அவர்களை பிரசவித்து அவர்களை சுமந்து கொண்டு வருகிற அந்த மக்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலில் இருந்த மக்கள் மரியம் அடையத்தலாம் பரசுத்தமான அந்த தாயை சுன்னடத்தை பெண் என்று பெண் என்று சொன்ன தீய பெண் என்று வர்ணித்த நேரத்திலே ஊர் குறை சொன்ன நேரத்தில் கை குழந்தையாக இருந்த அன்று குழந்தையை ஊர் சொல்கிறது மரியம் ஒரு கெட்ட பெண் பார்த்து மக்கள் குறை ஆரம்பிக்கிறார்கள் இன்று நேற்று அல்ல வரலாற்றிலே எப்போதும் மனிதர்கள் தம்மை விட மற்றவர்களுடைய குறைகளை அவகானிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் வந்தால் அதனுடைய உண்மை நிலையை புரிந்து முன்னால் அந்த செய்தியை எப்படி பரப்ப வேண்டும் தனக்கு தெரிந்த ஒரு தகவலை எப்படி நூறு பேர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் மனிதன் ஆரம்ப காலத்தில் இருந்து உற்சாகம் மற்றவனுடைய குறை பூப்பேட்டுகிறது மரியம் ஒரு தப்பு செய்து திசச்சாரம் செய்து குழந்தையை சுமந்து மறைவாக சென்று அந்த குழந்தை ஈன்றெடுத்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறான் என்று மக்கள் குறை சொல்லக்கூடிய நேரத்தில் பாசாரத்திலை மரியம் அழைகத்தலாம் அவர்கள் தான் பெற்றெடுத்த குழந்தையை பார்த்து விரலை நீட்டுகிறார்கள் விரலை அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கின்றான் என்ன பேசினார்கள் சாதாரண ஒரு குழந்தையாக இருந்தார்கள் என்ன சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய அடிமை குழந்தை சொல்கிறதே ரசோல்லு சொன்னாங்க அல்லாஹுக்கு விருப்பமான பெயர்கள் மனிதர்கள் பிள்ளைகளுக்கு தேர்வைக்குகின்ற போது அல்லாவுக்கு விருப்பமான பெயர்களை தவிர்க்க வேண்டும் அர்த்தமுள்ள பெயர்களை ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் கலந்த கல்வியை கொடுப்பது எப்படி கடமையோ எப்படி அமானிதமோ பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது எப்படி அமானிதமோ கடமையோ பிள்ளைக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு தகப்பனுடைய கடமையோ அதுபோன்றுதான் ஒரு பிள்ளைக்கு நல்ல பேரை வைப்பது பல பேர்கள் பார்த்தது யாருக்கும் இல்லாத பெயர் பிள்ளைக்கு வைக்கப்படும் யாருக்கும் இல்லாத பெயர் தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கப்பட வேண்டும் என்று இருந்திருந்தால் ஹசூருல்லா சலாஹு அலைவசல்லாம் அவர்கள் தனது குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்திருக்க மாட்டார்கள் இப்ராஹிம் என்று பேர் வைத்தார்கள் இன்னும் ஒரு குழந்தைக்கு அப்துல்லா என்று கூறிய வார்த்தை நான் அல்லாவுடைய அடிமை குழந்தை பேசுகிறது ஒரு நாள் வரும் அந்த நாளின் அல்லாஹ் இஞ்சியில் என்ற வேதத்தை அல்ல எனக்கு தந்து நதியாக மாற்றுவான் எதிர்கால விடயங்களை அல்லா பேச வைக்கின்றான் அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே ஈசா அழகிசலாம் அவர்கள் சொன்ன வாரத்தை ஈசா அழகிசலாம் அவர்களுக்கு அவருடைய தாய் வைத்த பெயர் ஈசா ஆனால் அவருடைய வாயினால் அவர்கள் சொன்னதே அப்துல்லா நான் அல்லாவுடைய அழிவு ரசா சொன்ன அல்லாவுக்கு மிக விருப்பமான பெயர்களில் ஒன்று தான் அப்துல்லா என்ற பெயர் ஏன் அல்லாவுடைய அடிமை அல்லாஹுடைய நகரையாக எனவே பொதுவாக எல்லாத்துக்கிடும் ஒரு மனிதனை நான் அல்லாஹுடைய அடிமை என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது மனிதனுடைய உள்ளத்தில் நான் அல்லாஹுடைய அடிமை என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் சொன்னதை ஒரு அடியால் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு கடவை ஆயுளில் ஒரு கடவை செல்வத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ்கின்ற மனிதன் வாழ்க்கையில் ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமைதான் ஹஜ் தனிமானவர்களை இந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒரு ஹாஜி உடைய ஒவ்வொரு அசைவுகளும் நான் அல்லாஹுக்கு முன்னால் அற்பமானவன் நான் அல்லாஹுக்கு முன்னால் அவனுடைய அடிமை என்பதை உணர்த்துகிறது ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் அல்லாஹ் சொன்னதை சொன்னபடி நான் செய்கிறேன் என்பதை உணர்த்துகின்ற ஒரு வணக்கம் அதனால் ஒரு ஹாஜி அவர் முதலாவது செய்ய வேண்டியது அவருடைய உடுப்புடைய அமைப்பை மாற்ற வேண்டியது ஒரு மனிதன் அல்லாஹ் சொல்லுகிறான் குறாமி புது உத்தீனத்தக்கும் இந்த குள்ளி மக்தி நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய நேரத்தில் இருக்கிற உடுப்பு எல்லாருக்கும் விருப்பம் ஒரு பிரியான போக்கு இருக்கிறது நல்ல உட்பு அல்லா சொல்றான் மனிதனே குவிந்த நீங்க பள்ளிவார்த்தனைகளுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய மாளிக அல்லாத வீடு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் அழகாக வாங்க பூர்த்தியான உடுக்கோட வாங்க முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு என்னோட முன்னோர்கள் யாரையும் நான் குறையாக பேசல பள்ளி வாசலுக்கு வாரதாக இருந்தால் அழகான சுத்தமான வெள்ளை நிற ஆடைகளை அழைத்துக் கொண்டுதான் வருவார்கள் ஆண் காட்டுகின்ற வழிமாசல் முன்னோர்களுடைய பழக்க மாத்திரம் கிடையாது இருக்கிற உடுக்க நல்ல உடுப்பு உடுத்துக்கொண்டு பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் அழகாக உங்களை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைச்சு நல்ல உடுப்புகளை உடுத்துக்கொண்டு வாறது அல்லாங்க சொல்றான் அது உங்களோட உள்ளத்தில் தகுவா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் பள்ளி வாசல் என்பது அல்லாவுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று பள்ளியுடைய நெஹரா பள்ளியுடைய மணாரா பள்ளியுடைய ககுளா பள்ளியுடைய மின்பர் இது எல்லாமே அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் அல்லாவுக்காக வேண்டி ஹாஜர் அம்மையார் அவர்கள் கணவன் விட்டுவிட்டு போய்விட்டார் அல்லாவுடைய கட்டளை குழந்தை பகியோடு அழுகிறது தேடி ஓடிய அருகின்ற போது சொல்லுவதுக்காக ஓடல்ல அந்த நேரத்தில் அந்த இடம் மக்களால் தரிசிக்கப்படக்கூடிய இடமாக கூட இருக்கல இருந்தது தானும் தன்னுடைய குழந்தையும் அல்லாவின் கட்டளையை மதித்து கணவர் என்னையும் எனது குழந்தையையும் விட்டுவிட்டு போய்விட்டார் குழந்தை பத்தியோடு அழுகிறது தண்ணீரை தேடி ஓடிய இடத்தை நாள் வரைக்கும் அல்ல இருபத்தி நாலு மனுஷியாளர்களும் ஓடக்கூடிய இடமாக ஆக்கிவிட்டார் ஓடியது ஒரு பெண் அந்த இடத்தில் நவியர் சொன்னாங்க பெண்கள் நடக்க வேண்டும் ஆண்கள் தான் ஓட வேண்டும் ஒரு பெண்ணுக்காக உலகத்தில் வாழ்கின்ற செல்வந்தர்களை அல்லா ஓட வைக்கிறார் நோயாளிகளும் ஓட வேண்டும் முடியுமான அளவு ஓட வேண்டும் குழந்தைகளும் ஓடுகிறார்கள் சென்றவர்களுக்கு தெரிய ஏன் அல்லாவின் அழைப்பை ஏற்று அல்லாவை கண்ணியப்படுத்திய கணவனை மதிப்பதற்காக பொறுமையோடு சாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெண் ஓடுகிறாள் அல்லா அந்த இடத்தை சியாமத்துடைய நாள் வரைக்கும் கண்ணியமான ஒரு இடமாக என்று சொல்கிற ஒரு காலத்தில் சிலைகள் சிலை வணக்கம் செய்யப்பட்ட இடம் இரண்டு மலைகளிலும் சிலைகள் ஜாகுரிய காலத்திலே மக்கள் சிலை வணக்கம் செய்த இடத்தில் ஒரு பெண் அல்லஹூசாக ஓடுகிறார் அல்லாவுக்காக அசைகிறாள் அல்லா அந்த இடத்தை நசுகிறான் என்பதை உலகத்துக்கு காட்டுகின்ற என்னுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று என்பதாக ஒரு பெண் அல்லாவுக்காக ஓடிய இரண்டு மலைகளை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்பதற்காக வேண்டி எங்களுடைய உடம்பிலே மிக கண்ணியமான ஒரு உறுப்பை முகத்தை நிறத்திலே வைத்து நாங்கள் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற இடம் பள்ளி வாசல் மதிக்கப்பட வேண்டும் சொல்ற பள்ளிக்கு வரக்கூடிய நிறத்தில் இருக்கிறத நல்ல உறுப்பு கொடுத்துக் கொண்டு வாங்க எப்படி மாறிட்டு பகுத்துக்கு போக்கல பூர்த்தியான உறுப்பு அதை வீட்டுக்கு போக்கல பூர்த்தியான விடுப்பு பள்ளிவாசலுக்கு வரக்கூட சாரம் பல நாட்களாக கழுவப்படாத தொப்பி அல்லா சொல்றான் இல்ல நீங்க பள்ளி வாசல மதிக்கிறதாக இருந்தால் தொழுகைக்காக வருகின்ற போது நல்ல உடுப்புகளை உண்டுக்கொள்வாங்க அது தக்குவாவுடைய அடையாளம் தக்குவல் குழு யார் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அது தக்குவாவின் அடையாளம் என்று அல்லா சொல்கிறான் எதை சொல்லி வருகிறோம் என்றால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது பூர்த்தியாக அழகாக ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொன்னாவை நாடி செல்கிற போது மாளிகையை நாடி செல்கிற போதே அல்லாவுடைய மாளிகைக்கு சென்று இபாதத்தை ஒன்றாவை அச்சை நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீ போதே அலங்காரத்தோடு நான் போக முடியாது உனது அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியாது மனிதன் பழகிய பழக்க தோஷத்தை விட வேண்டும் அவருடைய விருப்பத்தை விட வேண்டும் இதுதான் அடிமைக்கு ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது ஏன் ஆண்கள் தைக்கப்படாத ஆடைகள் இரண்டை மாத்திரம்தான் மேலையில் ஒரு படவைத் அவரத்தை மறைப்பதற்காக ஒரு படவைத் இரண்டு தைக்கப்படாத ஆடைகள் மாத்திரமே உடம்பில் இருக்க வேண்டும் மரணி தோருவதை கபல் செய்கின்ற போது கூட பல புடவைகளால் நாங்கள் அந்த ஜனாதாவை கபல் செய்கிறோம் ஆனால் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் ஆரோக்கியமாக வாழ்ந்த ஒரு செல்வந்தர் அந்த அமலை செய்ய வேண்டுமாக இருந்தால் உடம்பிலே ஆடையாக அணுகின்ற போது தைக்கப்பட்ட ஆடைகளை அணிய முடியாது அல்லாஹ் சொல்றான் நீ அழகாக ஆடை அணிந்தவன் கவர்ச்சியாக வாழ்ந்தவன் அலங்காரத்தை வெளிப்படுத்தியவன் எனக்காக ஒரு சில மனுஷி எனக்காக ஒரு சில நாட்கள் உனது ஆசையை விட வேண்டும் உனது விருப்பத்தை விட வேண்டும் உனது மனோகையை விட வேண்டும் உனது அலங்காரத்தை வேண்டும் நான் சொல்கிற ஆடையை அணிய வேண்டும் என்னுடைய பெருமையை இல்லாமலாக்கி பணிவை உண்டாக்கி நான் அடியாளர்களுக்கல்ல அல்லாவுக்காக வேண்டி இந்த ஆடையை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் அல்லாவுக்காக வேண்டிய அடிமை சுழத்தை ஆரம்பம் அடிமைத்துவம் இனிமான் அல்லாஹுடைய எல்லடையார்களே அதே நேரத்திலே நம்பி இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் குரான் வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் நீ என்று சொன்னாலே நம்பி இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான விடயங்கள் அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் வருடா வருடம் செய்வது அல்லாஹ் கடமையாக விதியாக ஆக்கியிருக்கிறார் இப்ராஹிம் அழைக்கின்றால் எப்போதுமே அல்லாவை விக்கிர செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய பெயரை சொல்லக்கூடியவர்களாக அவ்வா உன்முடி அல்லாஹ் அல்லாஹ் என்று விக்கிர செய்யக்கூடியவர் ஒருவராக இருந்திருக்கிறார்கள் அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார் ஒரு ஹாஜி அவரை இஹ்லாம் கட்டியதில் ஹஜ்ஜுடி அமலை முடிக்கும் வரைக்கும் அவருடைய நாவினால் அவர் பேச வேண்டியது சொல்ல வேண்டியது அல்லாஹ் நாம் காபசுல்லாவை காண்கின்ற போதும் அல்லாஹு அகர் தவாப் செய்கின்ற போதும் அல்லாஹு அகர் உல் அக்பதை முத்தமிடுகின்ற போது அல்லது சைக்கிளை செய்கின்ற போதும் அல்லாஹு அக்பர் சபாடுகின்ற போதும் அல்லாஹ் செய்ய வேண்டும் ஜமராத்தில் சென்று இப்ராஹிம் அலி எந்த இடத்தில் செய்தே கல்லால் அடித்து துரத்தினார்களோ அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹூரைய பெயரை சொல்லித்தான் கல்லறிய வேண்டும் ஏது தடவை தான் தவாப் செய்ய வேண்டும் ஏன் எது தடவை என்று கேட்க முடியாது அல்லா மாற்றத்தில் ஒரு மனிதன் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில கடமைகளை வைத்திருக்கிறான் அந்த கடமையுடைய அந்த ரங்கத்தை இரகசியத்தை மனிதர்களால் புரிந்து முடியாது யாராலும் கேட்க முடியாது ஏன் சுக ரெண்டக்காறு ஏன் மகரி மூன்றக்காஷா நாலு ரக யாராலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்க முடியாது வாழைக்கு வந்தம் அவர்களுக்கு கூட காரணம் தெரியாது இதுதான் அறிவித்துவோம் அல்லா சொன்னதை நான் செய்ய விடயங்களிலும் அறிவை பயன்படுத்தி ஒரு முடிவை காண முடியுமா இருந்தால் காலுக்குக்கும் மகளூக்குக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்க மாட்டா சில விடயங்களில் அல்லா தன்னோடு மாத்திரம் இருக்கிறான் அதனால் ஒரு ஆதிக்கு கேட்கலாம் ஏன் தடவை தவா செய்யணும் பத்து தடவை செய்யலாமே ஏன் தடவை கல்லெறியனும் அம்பது தடவை எரி ஏன் ஏழு தடவை சப்பா மருவாள ஓடணும் முப்பது தடவை ஓடலாமே என்று கேட்க முடியாது அதை நான் செய்ய வேண்டும் அப்போதுதான் அப்துல்ல அறிவிப்பேன் எல்லா விடயங்களிலும் அறிவை பகுத்தறிவால் எல்லா விடயங்களையும் விளங்குவதாக இருந்தால் அல்லாவுக்கும் அடியானது வித்தியாசம் கிடையாது சில ஞானங்களை நுட்பங்களை அந்தரங்களை ரகசியங்களை ஹெக்குமத்துக்களை இறைவன் மறைத்து தனக்கு மாத்திரம் சொந்தமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய நிறைய ஆசிரே அந்த அடிப்படையிலே நவி இப்ராஹிம் அலஹித்தனாக்கு ஒத்தலாம் அவர்கள் தன்னை அல்லாஹுடைய ஒரு அடிமையாக அடையாளப்படுத்திய விடயங்களை தான் அல்லாஹ் அஜ் என்ற கடமையின் மூலமாக எங்களுக்கு நினை மாணவர்களே அல்லாஹு காலா நான் இப்ராஹிம் அழகி சொல்லாம் அவர்களுக்கு ஒய் பவ்வான் அலி இப்ராஹிம் மக்கா நண்பை ஒரு ஹாதி நாளை இடம் அல்லாவுடைய மாளிகை காத அந்த இடத்தில் அல்லாஹுடைய மாளிகை கட்டப்பட்ட அல்லா என்ன சொல்றான் எந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதை இப்ராஹிமுக்கு நாங்கள் தான் சொல்லிக் நாங்கதான் சொல்லு அல்லா சொல்றான் இப்ராஹிம் அலை பார்த்து காபசல்ல இப்ராஹிம் அலேஸ்வம் கேட்கல அந்த இடத்துல மனிதர்கள் வாழவும் இல்ல மரங்களும் கிடையாது தண்ணீருடைய வசதிகளும் கிடையாது அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல என்னும் மாளிகை கட்டப்படும் சாதாரண மனிதர்களாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லி இருப்போம் அல்லாஹ் இடத்திலே நாங்கள் கேட்டிருப்போம் நவிவார்களுக்கு அல்லாஹல் பேச முடியும் ஏன் இலக்கென்று கேட்டிருப்போம் இப்ராஹிம் அடைய செல்லாம் கேட்கவில்லை காபத்துல்லா கட்டப்பட்ட வரலாற்றுடைய ஆரம்பமே நான் அல்லாஹுடைய அடிமை அவன் சொல்வதை நான் செய்கிறேன் அல்லாஹ் காபத்துல்லாட இடத்தை அல்லாஹ் காட்டி கொடுக்கலாம் தினையானவர்களே இப்ராஹிம் அடைய செல்லாம் கட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்தது அவருடைய ஆறு ஏழு வயதில் குழந்தை இஸ்மாயில் அழைகின்றார் நினைமானவர்களே ஹஜ் என்பது வெறுமெனே ஒரு மனிதன் அன்று பிறந்த பாலகனை போல் மாற வேண்டும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல அல்லது ஹஜ் மாதம் என்பது வெறுமெனே இப்ராஹிம் அலே தியாகங்களை பேச வேண்டும் அல்லாஹுடைய அல்லாவுக்காக விட்டது பிராணி அரசு பணியிட வேண்டும் என்பதன் ஆனால் பல விடயங்களை அல்லாஹ் இந்த ஹஜ் என்ற மணக்கத்திற்குள்ளால் மறைத்து வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் முக்கியமான விடயம் எ பிள்ளைகள் இப்ரா அல்லாஹ் எண்பத்தி வருடத்துக்கு பின்னால்தான் குழந்தை பாக்கி அல்லா கொடுத்தார் அல்லா கடத்தில ஒரு குழந்தைய அல்லாஹ் மூன்று மனைவிமார்களின் மூலமாக எட்டு ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தார் சாரா முதலாவது மனைவியின் மூலம் அல்லாஹ் என்ற குழந்தையை கொடுத்தார் இரண்டாவது மனைவியின் மூலம் முதலாவது குழந்தை இஸ்லாகி அல்லாஹ் கொடுத்தான் அதுக்கு பின்னால் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு ஆறு ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான் இளைஞ அல்லா கடத்தில கேட்காங்க அவர்கள் சொன்னார்கள் ஆணும் சொல்கிறது நீங்கள் அல்லா கடத்தில் து செய்கின்ற போதே துக்கள் கேட்கின்ற போதே பிரார்த்தனைகளை கேட்கின்ற போதே உங்களுடைய தேவைகளை சொல்கின்ற போதே உங்களுடைய தேவைகளை நீங்கள் அதிகமாக சொல்வதை விட உங்களுடைய தேவைகளை அறிந்த ரப்புர் ஆலமையினை நீங்கள் அதிகமாக புகழ வேண்டும் ரசோல்லாவுடைய கனிமணவர்களே தன்னுடைய தேவைகளை அல்லா கடத்தில் சொல்வதை விட அதிகமாக ரசோல்லா செல்லா வரைவு செல்லும் அவர்கள் எல்லா துவாக்களிலும் நான் அடிமை என்பதை அல்லா சொல்வார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை வெளிப்படுத்துவது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை வெளிப்படுத்துவது அந்த யாருக்கெல்லாம் மன்னிப்பு தேடினாரோ யாருக்கெல்லாம் துவா செஞ்சாரோ அவர்களையும் அல்லா மன்னிக்கிறார் வர்களே எவளோ அமல்கள் செய்திருக்கோம் சில நேரத்தில் அங்கீகரிக்கப்படுறது இல்லை விசேஷமாக அங்கீகரிக்கிற காரணம் என்ன தெரியுமா அவர் துவாவை அதிகமாக ஹஜ்ஜில் சென்று துவா செய்வதை அதிகமாக நான் ஒரு அடிமை என்ற உணர்வோடும் அல்லாஹுக்கு முன்னால் அடிமைப்புறத்தை வெளிப்படுத்துகிறார் சொன்னாங்க சரதான கொள்கைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என்ன காரணம் தொழுக என்பது ஒரு மனிதன் தனக்கு விருப்பமான அல்லாவினால் படைக்கப்பட்ட கண்ணியமான முகத்தை தலையை கண்ணை அல்லாவுடைய பல நியமத்துக்களை உள்ளடக்கிய அறுக்குடைகளை உள்ளடக்கிய ஒரு உறுப்பை நிலத்திலே வைத்து வைக்கின்றான் உயர்ந்தவர் தனது உயரத்தை காட்டுகின்ற தலையை நிலத்தில் வைத்து நான் பணிந்தவன் அல்லாஹுக்கு முன்னால் அடிமை என்பதை வெளிப்படுத்துகிறார் அந்த சுடுவில் கேட்கின்றது வகை அல்ல எழுதப்படுகிறார் எனவே ஓராது பாடம் என்ன தெரியுமா அடிமை என்பதை ஒருபோது மறந்துவிடக் கூடாது செல்வத்தின் உச்சத்தை அடைந்தாலும் ஆரோக்கியத்தின் உச்சத்தை அடைந்தாலும் உலகத்தை ஆள்கின்ற ஆட்சியை பெற்றுக் கொண்டாலும் நான் அல்லாஹுடைய அடிமை என்ற உணர்வை படுத்திக் வேண்டும் இரண்டாவது கணியமானவர்களே அல்லாவுடைய அடிமை என்ற உணர்வு அல்லாஹை சந்தோஷப்படுத்த செய்கிறது எங்களுடைய ஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது அதனால கணியமான அல்லாஹுடைய நடிகார்களே காபத்துல்லாவை கட்டுகின்ற இப்ராஹிம் அடைகின்றலாம் நான் அல்லாவுடைய அடிமை என்று மௌனமாக அல்லாஹ் சொல்வதை செய்தார்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதையெல்லாம் செய்தார்கள் செய்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அடைகின்றலாம் அவர்கள் அல்லாஹடத்தில் கேட்டது மாத்திரம் தான் நபிமார்களுடைய துஹாக்கள் அல்லாஹ் பேசினார் அந்த துஹாக்கள்ல எழுபது வீதமான துஹாக்கள் இப்ராஹிம் அலிகிசல்லாம் கேட்ட துஹாக்கள் ஹசூருல்லாஹி சல்லாஹூ அழகுவ சல்லம் அவர்கள் பல துஹாக்களை ஓடி இருக்கிறார்கள் அந்த துஹாக்களில் தொண்ணூறு வீதமான துஆாக்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துஆாக்கள் அது ஒன்றுதான் கண்ணியமான அல்லாஹுடைய நடையாளர்களே தொழுகையில கூட நாங்கள் கட்டினத்துக்கு பின்னால கட்டாயம் ஓட ஓத வேண்டிய சூரத்து முன்னாடி அழகல்ல அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு துவா அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அழகான வார்த்தை குரான் அத சொல்றான் இது உங்களோட வாப்பா உங்களோட தந்தை இப்ராஹிம் அலைகாம் ஓதின வார்த்தைகள் சொல்றோம் பாரமாக்கி கொடுக்கிறோம் இது யார் ஓவியது இப்ராஹிம் அலைகாம் ஓதிகிடுவா என் அர்த்தம் சோதரிகளே என்னுடைய முகத்தை உலகத்தை படித்து அல்லாவுக்கு முன்னால் நான் திருப்புகின்றேன் அப்படின்னு என் அர்த்தம் முகத்தை திருப்புகின்றேன் என்றால் என்னுடைய அசைவுகள் அனைத்து அல்லாவுக்காக என்னுடைய தொழுகை என்னுடைய இதர வணக்கங்கள் எனது வாழ்வும் மரணம் அனைத்து அல்லாவுக்காக அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அழகான வார்த்தையை நபி உல்லி செல்லவாக அடங்குவது செல்லும் அவர்கள் தொழுகைக்காக தப்பீர் கட்டினால் சுரத்துள் பாசி அவை ஓதுவதற்கு முன்னால் அதை ஓதுவார்கள் எனவே அடிமைகளாக வாழ்வோம் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவோம் அல்லாவை சந்தோஷப்படுத்துவோம் அல்லாஹ் இவரது வாக்களை ஏற்றுக் கொள்வான் இப்ராஹிம் அடையத்தலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் அடிமை என்று வாழ்ந்தார்கள் காபாவை கட்டுகின்ற போது காபாவை துப்புரவு செய்கின்ற போது இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் அல்லாஹுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தி டுவா செய்தார்கள் அல்லாஹ் அந்த துக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் இதுதான் ஒரு ஹாஜி உடைய துவாவை அங்கீகரிப்பதற்கான ரகசியம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் பெரும்பாவும் செய்த அந்த அல்லா மன்னிப்பதற்கான காரணம் என்ன அவருடைய ஆரம்பம் வணக்கம் கடைசி வணக்கம் அந்த வணக்கம் வரைக்கும் அவன் நான் அல்லாஹுக்கு முன்னால் அடிமை நான் வாசம் பூசக்கூடியவன் வாசத்தை விட்டு விடுகிறேன் முடிகளை வெட்டி அழகாக வாழ்ந்தவன் ஒரு சில நாட்கள் ஒரு முடியை கூட களையாமல் வாழ்கின்றேன் நிகத்தை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது அல்லாவுக்காக இந்த ஐந்து ஆறு நாட்கள் நிகத்தை வெட்டாமல் இருக்கின்றேன் அலாலான மனைவியோடு அலாலான முறையில் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அனுமதி தந்திருக்கிறதுலாம் அல்லாவுக்காக என்னுடைய வாழ்க்கையில் ஏழைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டிவிட்டார் என்பதற்காக ஏன் இலக்கு என்று குறுப்பு கேள்விகளை கேட்காமல் என்ன காரணம் என்று குறுப்பு கேள்விகளை கேட்காமல் அல்லா சொன்னதை நான் செய்வேன் நபிமான்கள் செய்தார்கள் என்ற உணர்வை ஒரு ஹாஜி வெளிப்படுத்துகிறார் துவா செய்கிறார் கண்ணின் வடிக்கிறார் எஸ் செய்கிறார் அல்லா அவருடைய துவாக்களை எனவே நாம் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ் அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு வணக்கம் ஒரு விபாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் விருப்பமான ஒவ்வொரு தடவை தான் செய்கிறோம் ஆனால் சுஜூது மாத்திரம் இரண்டு தடவைகள் செய்கிறோம் அந்த சுஜூதுகளும் அல்லாவை சந்தோஷப்படுத்தும் ஒரு அடியாவுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக அந்த சுஜூத் இருக்கிறது அந்த நேரங்களிலும் கூட அல்லாஹு பெருமே காலத்தில் மாத்திரம் அல்லது செய்கின்ற போது அல்லாவுடைய அடிமை என்ற உணர்வோடு வாழ்ந்துவிடாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருந்திலும் வெளிச்சத்திலும் இரவிலும் தனிமையிலும் கூட்டிலும் அல்லாவுடைய அடிமையாக நான் வாழ வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹுடைய உதவிகளை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் மாதாபிதாக்களை பாவகளை மன்னிப்பாயாக யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற யத்தோடு எந்தத்தோடு உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான முறையில் அந்த ஹஜ்ஜை செய்வதை செய்து அதன் மூலமாக உன்னுடைய பெற்று உன்னுடைய ரிதுவானை பெற்று அதனை மூர்த்தியாக செய்வதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் போதிய வசதி வாய்ப்புகளையும் நீ கொடுத்து விடுவாயாக யார் யாரெல்லாம் இந்த சபையிலே உள்ள காபத்துல்லாவை காண வேண்டும் என்ற உண்மையான ஆசையோடு இருக்கிறார்களோ ஹஜ் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு உண்டாக வேண்டும் என்ற ஆசையோடு நான் மரணிப்பதற்கு முன்னால் அல்லா அந்த மாளிகையை பார்க்க வேண்டும் ரசோர்வா சல்லாஹூ அறைவசனம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த அந்த இடத்தை காண வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் யாழ்வா அந்த பாக்கியத்தை மரணத்திற்கு முன்னால் நீ கொடுத்து விடுவாயாக யாழ்வா nabi ibrahim alayhi salatu wassalam avargal enthe edangalil ellam duham kalikiraagalo ande edangalil avargal ketta duvakalil engirkum or thangi ee thandagvaayaa wa haru duwana alhamdulillah rabbil alamin for more islamic lectures and useful information visit S